الحمد لله هدانا وما كنا اللهم صل على ونبينا ومولانا محمد وعلى آل محمد وعلى وسلم عليه بعد பெருமக்களே அல்ல அல்ல முல்ல வரலாறை நாம் தொடராக பார்த்து வருகிறோம் நேற்று அல்லாஹர்களை நபியாக அனுப்பிய பத்தாவது ஆண்டு கடுமையான சோகம் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தாலும் பத்தாவது ஆண்டின் முடிவிலே பதினொன்றாவது ஆண்டின் துவக்கத்திலிருந்து இஸ்லாம் அல்லாவுடைய நாட்டப்படி வளர்வை சந்திக்கிறது பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாவது ஆண்டுகளிலே மதீனத்து மக்களோடு நடந்த உடன்படிக்கை நபியவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பதிமூன்றாவது ஆண்டு உள் ஹஜ்ஜு மாதம் ஹஜ்ஜுக்காக அந்த குறித்த காலத்திலே மதீனாவில் இருந்து சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்களும் பெண்களுமாகும் எழுபத்தி மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் எழுபத்தி அஞ்சு பேர் நபீட்ட வந்து இஸ்லாமிய ஒப்பந்தம் சென்றார் அடிப்படையில் என்ன களிமாவை கொண்டு நபி ஒப்பந்தம் எல்லா நேரத்திலும் உற்சாகமாக ஆர்வமாக இருக்கும் இருக்கும் நேரத்திலேயும் சில நேரங்களில் சோதனைகள் சிரமங்கள் ஏற்பட்டு சோர்ந்து போய் இருக்கும் நேரத்திலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய ரசூலின் உத்தரவிற்கு செவி வேண்டும் நல்ல ஆர்வமாக இருக்கும் போது நடக்கிறது சில நேரங்களில் சிரமங்கள் வந்து அல்லது வாழ்க்கையில கஷ்டப்படுற சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அப்படியே சங்கி உக்கார்ந்து போறது இந்த வேலை இருக்கக்கூடாது ரவி செஞ்ச முதல் உடன்படிக்கை ரெண்டாவது மார்க்காக செலவு செய்யணும் கட்டாயம் நீங்க வசதியா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் இயன்ற வரை ஒதுக்கி செலவு செய்ய வேண்டும் கூடாது மூணாவது மார்க்கத்துக்காக முழுக்க முழுக்க நீங்கள் நின்றிழங்க வேண்டும் பழிப்போர்கள் இயேசுபவர்களுடைய பழிப்பு எந்த விதத்திலும் உங்களை பாதிக்க கூடாது என்னுடைய உறவுகள் குறை சொல்றாங்க என் குடும்பத்தில் ஏற்க மாட்டாங்க என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு இயேசுபவர்களுடைய ஏற்றை பேச்சை பொருட்படுத்தி மார்க்கத்துக்கு பாடுபடுறதை நிறுத்திடக்கூடாது அதுக்கடுத்து நபியவர்கள் செய்த நாலா இது நாலு ஒப்பந்தம் எல்லா நிலையிலும் உத்தரவு ஏற்கப்பட வேண்டும் எல்லா நிலையிலும் செலவுகள் செய்யப்பட வேண்டும் மார்க்கத்துக்காக எல்லா நிலையிலும் பழிப்பவர்களுடைய நல்ல விடயங்களை ஏவி பாவமான காரியங்களை மட்டும் மக்களை விளக்க வேண்டும் இது முக்கியமான அம்சம் ஒரு கால் நான் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தான் மக்காவை விட்டுனாவுக்கு நான் குடி பெயர்ந்து எனக்கு ஏற்படுகிற எல்லா இடர்பாடுகளை தீங்குகளை விட்டு என்ன தடுக்கணும் எப்படி தடுக்கணும் எப்படி அடிப்படையில உடன்படிக்கை எழுபத்தி அஞ்சு பெருமக்கள் உடன்படிக்கை செஞ்சு கொடுத்தாங்க உடன்படிக்கையினுடைய முடிவுலே தான் பேச்சுவார்த்தை முடிகிற நேரத்துலதான் ஒரு இபிலிசு மலை மேல ஏறி மக்காவை நோக்கி முகமது நபி மதீனத்து மக்களோடு கைகோர்த்து மக்கா வாசிகளே உங்களின் மீது போர் தொடுக்க படையெடுக்க போறார் அப்படின்னு கத்தி அறிவித்த உடனே நபி அவர்கள் எல்லாரும் நீங்க நீங்க உங்களுடைய இருப்பிடத்துக்கு போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்தது பிரச்சனையாச்சு மதீனாவில் இருந்து வந்த தாமரர்களுக்கு இது எழுவத்தி பேர் அல்லாதவங்களுக்கே நடந்த ஒப்பந்தம் விவரம் தெரியலங்கிறதுனால ஒரு மாதிரியா சுமூகமா இது முடிஞ்சு போச்சு அத்துடைய காலங்கள் முடிந்து வந்தவர்கள் எல்லாம் திரும்ப சென்று விட்டார்கள் இந்த ஒப்பந்தம் முடிந்து சுமார் இரண்டரை மாதங்கள் தான் எழுபது நாட்கள் தான் முடிந்திருக்கிறது கேள்விப்பட்டதிலிருந்து மக்காவாசிகள் குறிப்பாக கலக்கம் பற்றி ஏனென்றால் மதீனத்து மக்களுடைய வீரம் பேர் போனது எல்லாருடைய திருத்துதரை ஏற்றிருக்கிற சகாபாக்கள் மார்க்கத்தின் மீதும் கொள்கையின் மீதும் அவர்கள் இருக்கிற பிடிப்பு பிடிவாதமும் என்ற நம்பிக்கையும் முகமது வழிகாட்டுதல் அவங்களுடைய தலைமையில் சீரிய முறையில் சமூகத்தை கொண்டு செல்லும் பக்குவம் இப்படி நினைக்கிறாங்க நல்ல ஒரு கலம் தலம் அமைஞ்சிருச்சு முகமது நபிக்கு இது அப்படியே தொடர்ந்தால் மக்கா வாசிகளாகிய நமக்கு ஆபத்து தான் இனி முகமது ஆபத்து என்ன செய்யறாங்க நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பதினாலாவது வருடம் வருடம் மாதம் ஆறு அன்று வியாழக்கிழமை நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பதினாலாவது வருடம் மாதம் அதிகாலையிலே ஒரு கூட்டம் கூடுகிறது ரகசியமாக தலைமையிலே அவர் தொடர்ந்து உமைய துபுலு முடிய பதினாலு பிரமுகர்கள் பங்கெடுக்கிறார்கள் பதினாலு பேர் கூட்டத்தில் குறித்த நேரத்தில் ஒன்னு சேர்ந்த உடனே ஒரு பெரிய நல்ல தோற்றம் பானுவார பார்க்கறதுக்கு கண்ணுக்கு நிறைந்த ஒரு தோற்றம் ஒரு பெரிய ஷேக் ஒருத்தர் வர்றார் மகான் இருக்கிறார் பார்த்தா இந்த பதினாலு கூடி இருக்கிற இடத்துக்கு இவர் யாரு எப்படி இங்க வந்தாருன்னு தெரியல ஒருத்தர் கேட்டார் யார் நீங்க சொன்னாரு நான் சேர்ந்தாங்க அது உண்மையில் யார் என்றால் இபிலிஸ் கலந்துகைய கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன முகம் நபியை எப்படி கட்டுப்படுத்துவது நம்முடைய கண்ட்ரோல் கொண்டு வர ஆரம்பிக்குது அபுல் அஸ்வத் அப்படிங்கிற ஒரு ஆள் கருத்து சொல்றாரு என்ன நமக்கு தேவையில்லை நம்மை விட்டு வெளியேற்றி விடுவோம் அப்படின்னு உடனே அந்த வெளியூர்ல இருந்து அவர் சொன்னார் தவறான யோசனை முகமது ரபியினுடைய சொல்லாற்றல் உங்களுக்கு தெரியும் அவர் மனிதர்களுடைய உள்ளத்தை ஆளுகின்ற வன்மைப்படைத்தவர் கூட்டத்தை நல்லது ஒருவர் சொன்னார் இருக்கும் யாருக்கும் தெரியாமல் முகமது ரபியை கைது செய்வோம் இரும்பு சங்கலிகளால் கட்டுவோம் போற்றுவோம் கடைசியில் அபூஜர்கள் பேசினார் அபூஜர்கள் சொன்னாரு எனக்கு ஒரு யோசனை இருக்கு என்ன யோசனைண்டா மக்கள்ல இருக்கிற முக்கியமான குடும்பத்தை கொலத்தை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இளைஞரை நாம் தேர்ந்தெடுப்போம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இளைஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாருடைய கரங்களிலும் ஏகமா முகமது எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த தனி மனிதன் தாக்கினாலும் முகமது ரபியினுடைய உறவுகளை அவங்க குடும்பம் வந்து பலிக்கு போலி வாங்கிடுவாங்க ஒரு குடும்பம்தான் குடும்பத்தோட குடும்பம் மோத நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பங்களும் அதிலிருந்து ஒவ்வொரு இளைஞரை நாம் தெரிவு செய்ய வேண்டும் எல்லாரும் சேர்ந்து முகமது யாரையும் பிரித்து சொல்லக்கூடாது இதனால என்ன நடக்கும் முகமது ரபியினுடைய கூட்டம் மொத்தமாக எல்லோரையும் பகைத்துக் கொள்ள முடியாமல் பின்வாங்கி விடுவார்கள் முகமது ரபியை கொலை தவிர வேற வழி இல்லை இந்த யோசனையை சொன்ன ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அபூஜைகள் நான் தேடி சொன்னேன் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பதினாலாவது ஆண்டு மாதம் நண்பகலிலே இந்த கூட்டம் நடக்கிறது ரொம்ப சர்வரசியும்பிக்கு ஒரு தீர்மானம் இன்று இயற்றப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நபியை சூழுவது அதனால இன்னைக்குறது வீட்டுக்கு வர்றாங்க நல்ல வெயில் நேரம் யாரோ தகவல் சொல்லுகிறார்கள் அபுபக்கர் வீட்டுக்குள்ளே நபி அவர்கள் உங்களை தேடி வருகிறார்கள் வீட்டுக்கு வர்றாங்க இந்த நேரத்தில் வரமாட்டாங்க வீரர்கள் ஒரே நேரத்தில் முடிக்கலாம் நவீனு பழக்கம் எப்பவுமே முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனே சீக்கிரமே தூங்க போயிருவாங்க நடு இரவிலே எழுந்து காபாவுக்கு வருவதும் நபியின் வழக்கம் இது எல்லாருக்கும் தெரியும் அதனால நபி அவர்கள் தூங்க சென்றவுடனே வீட்டை முற்றுகையிட்டு விடுவது வெளியே வரும்போது வாழ் வைக்கிறது அப்படின்னு தீர்மானம் ரசூல்லாஹி சொல்லுல்லா அவங்க அலிரதிய கூப்பிட்டு வளமையா நாம் படுக்கிற இடத்துல நீங்க படுத்துக்கங்க நபியவர்கள் ஒரு ஒரு பச்சை நிற போர்வை போர்த்தி தூங்குவார்கள் தேசத்து போர்வை பச்சை நிறத்து போர்வை ஏன் போர்வையில் நீங்க போர்த்தி தூங்குங்க ஏன் படுக்கையில நீங்க படுத்துக்கங்க நபி அவர்கள் ஒதுங்கி இருக்கிறாங்க மண்ணி சூரத்து வர்ற ஒரு ஆயத்து அவர்களுக்கு முன்னரும் பின்னரும் நாம் திரையிட்டு விட்டோ அவர்களுக்கு திரையிட்டு விட்டோ அவர்கள் காண மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் என்றொரு வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறார் வேறொரு தகவல் சொல்லப்படுகிறது நபி மண்ணை எடுத்து அந்த ஆயத்தை ஓதி மண்ணை வீசி எறிகிறாங்க அந்த மண்ணுடைய துகளை எல்லாருடைய கண்ணிலும் கொண்டி சேர்க்கிறான் ஒரே நேரத்தில் எல்லாரும் கண்ணில கை வச்சு தேய்க்கிறாங்க நபி இடத்தை விட்டு பாஸ் ஆயிடுறாங்க யாருக்கும் தெரியல சரி பார்த்துக்கிறாங்க உள்ள படுத்து நிறை போர் பச்சை நிற போர்வையில படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் நபி வெளியேறிட்டாங்க நேரம் அபுபக்கருடைய வீட்டுக்கு வந்தாங்க அது எல்லாமே அவங்களை அழைச்சுக்கிட்டு கொள்ளை பாத வழியா வெளியேறிட்டாங்க கொள்ளைப்புற பாதை விளையா வெளியேறி நான் நேசிக்கிற எனக்கு நேசத்திற்குரிய ஊரை விட்டு என்ன வெளியே திட்ட உலகத்திலேயே இந்த ஊரை தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன் இதை விட்டு வெளியே திட்ட எனவேறிதே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எந்த செயலாக இருந்தாலும் தீர்க்கமாக திட்டமிடுவதிலே அன்னலாரை போன்ற ஒரு படைப்பு படைக்கப்படவில்லை நபிக்கு தெரியும் உடனே இருக்கு காணாண்டிடுவார்கள் அதற்கு நேரு எதிராக உள்ள எவலுக்கு செல்லுகின்ற வரையில் தெற்கே போகிறார்கள் போய் ஒரு அஞ்சு மைல் தொலைவுல இருக்கிற ஒரு ஜபலு நூறு என்று ஒரு மலை போன ஒரு மலை இரவோடு ஏழாவது நைட்டு விடுஞ்சா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நைட்டோடு கிளம்பி மதியனா மக்காவுக்கு தெற்கை இருக்கிற எவனுக்கு செல்ற வழியில் இருக்கிற ஒரு மலை அந்த மலைக்கு போயிட்டாங்க மலக்கி போய் ஆள் தங்குறது மாதிரி ஒரு குகை ரெடி ஆயிடுச்சு குகை கிலோ போகணும் அரது அபூபக்கர சித்திய கிரதையெல்லாம் மிக விரிவான மிக மிக விரிவான வரலாறு அத்தனையும் சொல்லுவதற்கான வாய்ப்பில்லை சுருக்கமாக நான் சுருக்கிச் சொல்லுகிறேன் அர்த் அபூபக்கர சித்திய கிரதையெல்லாம் வாயில் இருந்துக்கிட்டு குகை வாயில் இல்லாவுடைய திருத்தூதரே இந்த குகைக்குள் நான் தான் செல்ல வேண்டும் முதல்ல நான் போவேன் ஏதாவது தீங்கு நடந்தால் எனக்கு நடக்கட்டும் அல்லாவுடைய ரசூல் நீங்கள் பாதுகாக்கப்படணும் எல்லாம அடைச்சிட்டாங்க துவாரங்கள் மட்டும்தான் அவர்களுடைய கீழாடையை கிழித்து அடைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இரண்டே ரெண்டு துவாரத்தை அடைக்கிறதுக்கு துணி இல்லை ரெண்டு காலையின் நீட்டி ரெண்டு துவாரத்தை அடைச்சுக்கிட்டாங்க நபி அவர்களை உள்ளே அழைத்தார்கள் நல்ல வசமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க நபி அவர்கள் உள்ளே வந்தாங்க அபுபக்கருடைய மடியின் மீது தலை வைத்து தூங்கிவிட்டார்கள் அபுபக்கருடைய தலையின் மீது மடியின் மீது தலை வச்சு நபி தூங்கிட்டார் தூங்கிட்டா உள்ளுக்குள்ள வலது கால் என்று குறிப்பிடப்படுகிறது அல்லது ரெண்டு காலில் ஒரு கால் அந்த அடைக்கப்பட்டதற்குள்ள ஏதோ ஒரு விஷ தந்திருந்திருக்கிறது நல்ல வெடுக்குன்னு காலில் பிடிங்கிருச்சு வலி தாங்கல அபுபக்கருக்கு ஆனாலும் கால ஆட்டல ஏன் தன்னுடைய மடியில சர்தாருல் கவுனேன் தூங்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கால அசத்து எழுப்பிடக்கூடாது காலை முடிஞ்ச வரைக்கும் காலை அசைக்காம கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஆனா வலி தாங்காம கண்ணீர் வடிஞ்சு நபியினுடைய கண்ணத்தின் மீது ஒரு சொட்டு விழுந்துருச்சு கண்ணீர் வடிந்து நபியனுடைய கண்ணத்தின் மீது ஒரு சொட்டு விழுந்த உடனே நபிச்சிட்டாங்க உமிழ் நீரை எடுத்து கொட்டப்பட்ட இடத்திலே தடங்கினார்கள் இவர்கள் இங்கே தங்கி இருக்கிறார்கள் அங்கே முற்றுகையிட்டவர்கள் என்ன ஆனது நபி அவர்கள் வெளியேறும் நேரம் வரை காத்திருந்தார்கள் உரிய நேரம் வந்தும் வெளியேறவில்லை உடனே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் போர்வையை திறந்து பார்த்தா அதற்கு அனிறதியில் படுத்திருந்தார் அவர்களுக்கு அப்பயே பீதியாயிருச்சு யாருக்கும் தெரியாத ரகசிய திட்டம் அணி அவர்களை கடுமையாக தாக்கினார்கள் அடித்தார்கள் காபாவுக்கு இழுத்துட்டு வந்தாங்க கட்டி போட்டு முடிஞ்ச வரைக்கும் விசாரணை செஞ்சு பார்த்தாங்க அடுத்தது அபு அழிரளில்லான் இருந்து எந்த தகவலும் கிடைக்கல முகமது ரபி எங்கே தகவல் கிடைக்கல உடனே அபுஜக தலைமையில் மூணு பேர் கொண்ட ஒரு டீம் நேரம் அபூபக்கருடைய வீட்டுக்கு போச்சு அபுபக்கர் வீட்டை தட்டுனாங்க வரலாறு குறிப்பிடப்படுகிறது பதில் சொன்ன உடனே அபூஜகல் ஓங்கி ஒரு அற விட்டானா அவங்க காதல போட்டிருந்த காதலி தொங்கட்டாம் போடுறாங்க பாருங்களேன் அண்ணியர் வீட்டு பிள்ளையை நாகரீகம் மக்காபுராம் கிடைக்கல இதுக்கு இடையில இது இப்படியே இருக்கும் போது நபி அவர்கள் மதீனாவுக்கு இதரத்து செய்யறதுக்கு முன்னாலேயே மதீனாவுக்கு சில சகாபாக்கள் இதர செஞ்சிருந்தாங்க நபி அவர்கள் கிளம்புறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு சி அபு சலமா நபியனுடைய மாமி மகன் தந்தையின் உடன் பிறப்பு மாமி மகை பிரபலமான ஒரு சகாமி இவருடைய மனைவி உம்மு சலமா இவருடைய மகனுக்கு பேர் சலமா அபு சலமா உம்மு சலமா சலமா இந்த மூணு பேரும் சேர்ந்து ரகசியமா கிளம்புற நேரத்தில் எப்படியோ திட்டம் வெளியில தெரிஞ்சு போச்சு வெளியில தெரிஞ்ச உடனே எதிரிகள்லாம் வந்து முற்றுகையிட்டுட்டாங்க குறிப்பா இந்த பெண்ணுடைய குடும்பத்தார் வந்து முற்றுகை இட்டுட்டாங்க முற்றுகை இட்டு பார்த்து சொல்றாங்க நீ ஊர் ஊரா தெரியணும்னா போய்க்குங்க நீங்க எங்க வேணுமோ போய்க்குங்க எங்க பிள்ளைய நாங்க அனுப்ப முடியாது அப்படின்னு அபு சலமாவுடைய மனைவி உம்மு சலமாவையும் குழந்தையையும் பிடிச்சுக்கிறாங்க பெண் வீட்டார் அபு சலமா கெஞ்சி பார்த்தாங்க வேலையாகல அவங்க கிளம்பி மதீனாவுக்கு போயிட்டாங்க உடனே அப்பு சலமாவுடைய உறவினர்கள் வந்தார்கள் அந்த பெண் வீட்டார்கள் உம்மு சலமா வீட்டில் போய் உங்க பெண்ண வேண்டாம் நீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய பெண்ணை நீங்க வச்சுக்கோங்க என்னுடைய மகனின் குழந்தைய அந்த காலத்தில் பெண்ணுக்கு குழந்தை சொந்தம் அல்ல ஆணுக்கு தான் குழந்தை சொந்தம் உங்க பொண்ணை நீங்க வச்சுக்கோங்க எங்க வாரிசு எங்கள்ட்ட நீங்க எங்க வாரிசு வச்சிருக்கிறீங்க தந்தை ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் மூணு மூணு பார்த்தா பிரிக்கப்பட்டுச்சு வரலாறுகள் இனத்திலேயே அபு சலமா தம்பதிகள் பிரிஞ்சு சுமார் ஒரு வருஷ காலமாக கணவனை இழந்த இயக்கத்திலே அன்னை உம்மு சலமா அதிகாலை எழுந்த உடனேயே மக்காவுக்கு வெளியில பதா அப்படிங்கிற ஒரு காலி இடம் அங்க வந்து உட்கார்ந்து கணவனை பிரிந்த இடம் அங்க வந்து மாலை வரை அழுவாங்க அந்த பிள்ளைய விடுங்களேன் பண்றீங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரவங்களே இறக்கப்பட்டு வேணா கணவனோட போய் சேர்ந்துக்கன்னு அவங்களை அனுப்பிட்டாங்க பின்னாலே உங்க நபியின் மனைவியாக நம்முடைய தாயாக உம்மஹாது கிளம்பிட்டாங்க ஒரு பெண் குழந்தையோடு சிறு குழந்தையோடு நடைபெயரவாக தானே கிளம்பிட்டாங்க மக்காவை விட்டு சுமார் ஐந்து மைல் தூரம் தன்னகிம் என்ற இடம் அஜிக்கு போனோம்னா ஆயிஷா மஸிதுக்கு வந்து நாம கட்டுவோம் அது தன்னகைம் என்ற இடம் அந்த இடத்துக்கு பேரு மக்காவுக்கு வெளியில ஒரு அஞ்சு மைல் தொலை வந்த உடனே ஒரு பெண் குழந்தையோடு தனியாக வருவதை ஒருவர் பார்க்கிறார் அவர் பார்க்கிறார் பார்த்த உடனே அந்த அவருக்கு பேருமான அவர் பார்த்து கேட்கிறார் எங்கம்மா போறீங்க இந்நேரத்துல கணவனை தேடி தன்னுடைய கதையை பூரா சொல்லி அழுத உடனே அந்த மனுஷனுக்கே மனம் இறங்கிடுச்சு அப்படின்னா அவங்கள மதீனா வரைக்கும் நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி மதீனா வரை மதீனாவுக்கு முன்னால புபாங்கிற இடம் வரைக்கும் அந்த அம்மையையும் குழந்தையும் கொண்டு வந்து விட்டுட்டு உன்னுடைய கணவர் எதுக்குள்ளதான் போயிருக்காரு போய் தேடி பிடிச்சிக்க ஊருக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாருமா மொத முதல்ல மதீனாவுக்கு இதரச் செய்த தம்பதி அபு சலமா தம்பதி வந்தாங்க பின்னால இந்த சாபி மதீனாவுக்கு வந்து வருஷம் ஒரு நாள் அதிகாரிகளே அபூ சலமா ஏதாவது இழப்பு சோதனை ஏற்பட்டார் கவலை இழப்பு ஏற்பட்டு ஏற்பட்ட உடனே அந்த முக்மீன் இன்னால் இல்லாகி ராஜூன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குழந்த இந்த இழப்ப திரும்ப தருவாயாக அது கிடைக்கிறதுக்கு நசீம் இல்லைன்னா அதை விட சிறந்ததை எனக்கு பகரமா தருவாயாக என்னுடைய இழப்பை தா இல்லை என்றால் அதை விட சிறந்ததை தா அப்படின்னு சொல்லி இந்த துறாவ போதனம்னா இழந்ததே கிடைக்கும் அல்லது அதைவிட உயர்ந்தது கிடைக்கும் எதை இழந்தமோ அது கிடைக்கும் அல்லது அதை விட உயர்ந்தது கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு நபி சொன்னாங்க அப்படிங்கிற தகவலை அபு சலமா உண்முசலமாவுக்கு சொல்றாங்க சொல்லி சில தான் இதே நாலாவது ஆண்டு அபு சலமா மௌத்து அபு சலமா மௌத்தா போயிடுறாங்க மௌத்தா போகும்போது அன்னை உண்முசலமாவுக்கு இந்த துவா ஞாபகம் வருது நபி சொல்லி இருக்கிறாங்களே இழந்த நேரத்தில் இழப்பின் நேரத்தில் இந்த துவா ஓதணும்னா இழப்பே கிடைக்கும் அல்லது அதை விட உயர்ந்தது கிடைக்கும் இழப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மௌத்துக்கு பின்னாலும் வர முடியாது இதைவிட உலகத்தில் எனக்கு அபு சலமாவை விட சிறந்த கணவர் யார் இருக்க முடியும் எப்படி கிடைக்கும் வாய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லையே ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்கிற நம்பிக்கையில் அந்த துவாவை ஓது நாங்கள் அருள் அல்லாஹுடைய நாட்டம் சில மாதங்களுக்கு பின்னால நாலாவது வருடமே ஷப்வாஸ் மாதம் சில மாதங்கள் கடந்து நபியவர்களுக்கு மனைவியாக அவருவாக்கப்பட்டார் நபிக்கு பின்னால் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இவங்க இதர செய்கிறதுக்காக பெரிய மாழ்ந்தார் பெரிய செல்வந்தர் இதர செய்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க எதிரிகள் வந்து சூழ்நிலைகிட்டாங்க கேட்டாங்க நீ குடி குடி வரும் போது எதுவும் இல்லாமல் வெங்கையோடு ஏழையாக வந்தீர் மக்காவுக்குள்ளது பொருளையும் புகழையும் சம்பாதிச்சுட்டீங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பொருளை பொருள் கொடுத்துட்டா இனைய விட்டுருவீங்களா அப்படின்னு சொன்னாங்க காசை கொடுத்துட்டா விட்டு தன்னுடைய சம்பாத்திய முழுவதையும் பொருளை பூராவுமே எதிரிகளிடம் கொடுத்து விட்டு வெறும் ஆளா கிளம்பி மதினாவுக்கு வந்தாங்க ரான் கேள்விப்பட்டு நபி சொன்னாங்க சுகை விருதான் நபி அவர்கள் நான் சொன்னேன் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பதினாலாவது வருடம் மாதம் பிற விடிந்தால் வெள்ளிக்கிழமை கிளம்பி எங்க வர்றாங்க குகைக்கு வந்தாங்க கொகையில வந்து சுமார் மூணு நாள் அங்கே தங்கினாங்க வெள்ளிக்கிழமை அங்கே தங்குனாங்க அப்போதெல்லாம் சும்மா கடமையாக்கப்படவில்லை தொழுகைதான் கடமை வெள்ளிக்கிழமை அங்கே தங்குனாங்க சனிக்கிழமை தங்குனாங்க ஞாயிற்றுக்கிழமையும் தங்குனாங்க ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கள் கிழமை இரவு திங்கள் கிழமை இரவு இந்த மூணு நாள் இங்க தங்கி இருந்த பரபரப்புலாம் அடங்கணும் மூணு நாள் தங்கி இருந்த நேரத்தில் மக்கால இருந்து நடக்கிற்கும் என்ன செய்க்களை வைத்துக் எல்லாரும் அடங்கினதுக்கு அப்புறம் ஊரே அடங்கினதுக்கு அப்புறம் அடிமைல்ல வசனங்கள் இருக்கிறது அதை குறித்து நிறைய அதீதங்கள் இருக்கிறது அத்தனையும் கூறுவதற்கான நேரம் இல்லை ஒரு தருணத்திலே அவரது உமரது எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கும் சொன்னாங்க என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் என்னுடைய ஈமானுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் அதில் கிடைத்த நன்மைகள் அனைத்தையும் அபூபக்கர் குகையிலே தங்கி இருந்த நாட்களின் ஒரு நாளுடைய நன்மைக்கு பகரமாக நான் மாற்றிக்கொள்ள தயார்னா ஏன் ஒட்டுமொத்த வாழ்க்கை தருணேன் மாற்றாண்ட பெரிய உயர்வு எவ்வளவு பெரிய கீர்த்தைக்கு அல்லா எவ்வளவு சிறப்பு கொடுத்திருந்தா நபியினுடைய நபியினுடைய இவர்கள் ஐமு கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் நபிக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கோடையில நான் அருந்தினேன் மிச்சம் இருந்துச்சு பக்கத்துல உமர் தான் இருந்தார் அவருக்கு கொடுத்தேன் நான் உமர் குடித்தார் சஹாபாக கேட்டாங்க அல்லாஹின் தூதரே இதற்கு விளக்கம் என்ன பால குடிச்சுட்டு மிச்ச பால் அவருக்கு கொடுத்துட்டு என்ன விளக்கம் என்னன்னு கேட்டாங்க நபி சொன்னாங்க இது ஐ அல்லாஹுடைய ரசூலுக்கு கொடுத்து அல்லாவுடைய ஒரு நாள் ஒரு நாள் குகை வாழ்வுக்கு பகரமாக மாற்ற தயாரினாங்க மூணு நாள் தங்கி இருந்தாங்க பிறந்து விட்டது ரபியவுல் அப்பல் பிற இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூணு நாள் குகையிலேயே கழிச்சாச்சு திங்கள் கிழமை ஒன்று பிறந்து விட்டது பிறை ஒன்று அப்துல்லாஹிபின் மக்காவை சேர்ந்தவர் அவரும் முஸ்லீம் அல்லாதவர் தான் அபுபக்கருக்கு பழக்கமானவர் அப்துல்லாஹிப் உரை பேர் அவரை கருதி வழி காட்டுறதுக்காக மக்காவுக்கு வழி காட்டி கூட்டிட்டு போறதுக்காக அவரை கூலிக்கு பேசி வச்சிருந்தான் கூலிக்கு பேசி வச்சிருந்தாங்க அவர்த்தை பேருக்கும் தேவையான வாகனத்தையும் கொடுத்து வச்சிருந்தாங்க பயணந்து கிளம்பும் போதே அபுபக் தன்னுடைய இரண்டு ஒட்டகைகள் இரண்டு வாகனங்களை காட்டி அல்லாஹன் தூதரே இது உங்களுக்கு இது எனக்குன்னு சொன்னாங்க நபி சொன்னாங்க அதுக்கு என்ன விலைன்னு கேட்டாங்க உரிய விலை அல்லாஹன் தூதரே அது உங்களுக்கு அன்பளிப்பு நான் ஹிஜரத்துடைய நன்மையை இழக்க விரும்பவில்லை எனவே இதுக்கு நீங்க காசு வாங்கிதான் காசு இல்லை கடனாக பேசப்பட்டது பின்னாலே அந்த ஒட்டகத்துக்குரிய ஒட்டகத்தை இலவசமா கொடுத்து நன்மையில ஒரு பகுதியை சுத்திட்டு போயிடக்கூடாது அதனால இந்த ஒட்டகம் காசுக்குத்தான் வாங்கப்படும் சொன்னார் நபிக்கும் அதரது அபூபக்கருக்கும் தேவையான இரண்டு ஒட்டகம் அப்துல்லாஹிப்பின் உரையத்திடம் ஒப்படைக்கப்பட்டது பேசப்பட்டது மாதிரியே ஒன்று நபி அவர்கள் நபியா அனுப்பப்பட்ட பதினாலாவது வருடம் மாதம் ஒன்று திங்கட்கிழமை இரவு வந்துட்டார் ரெண்டு வட்டி யார் அதற்கு அபுபக்கர் எல்லாரும் நபிகள் நாயகம் அவங்க கூட யார் வர்றாங்க இந்த ஆமிரும் அடிமை வழிகாட்டுவதற்காக அப்துல்லாஹிம் உரைக்கு நாலு பேர் சேர்ந்து கிளம்புறாங்க நாலு பேர் சேர்ந்து கிளம்புறாங்க கிளம்பும் போது திங்கட்கிழமை ரபி உள்ளல் பிறை ஒன்று நடக்க வேண்டிய தூரம் சுமார் ஐநூறு கிலோமீட்டர் வழியிலே பல விதமான அற்புதங்கள் நடக்கிறது பல விதமான அற்புதங்கள் நடக்கிறது தாண்டி செல்லுகிறார்கள் அதுவும் தேர்ந்தெடுத்த வழி எப்படின்னா மதீனாவுக்கு செல்வதற்காக இருக்கிற அத்தறி பொருள் ஐசிம்போம் தலையாய வழி நேர் வழியை விட்டுட்டு சுத்தி சுத்தி போறாங்க சுத்தி சுத்தி போறான் சுமார் எட்டு நாள் நடை தூரத்துக்கு அப்புறம் ரபி உள்ள மாதம் பிறை எட்டு திங்கள் கிழமை போய் அடைஞ்சிடாங்க அப்புறம் தகவல் கிடைக்குது எல்லாவுடைய தூதர் மக்காவிலிருந்து கிளம்பி மதீனாவுக்கு வர்றாங்க சிறுவர்கள் எல்லாருமே சிறுவர்கள் விளையாடி மாதிரி நபி வர போறாங்க இந்த குபாங்கிற இடத்துல நபி நாலு நாள் தங்குனாங்க செவ்வாய் புதன் நாலு நாள் முழுவதும் குபாங்கிற இடத்துல தங்குனாங்க நபி அவர்கள் நாள் தங்கிய இந்த நாலு நாளுக்குள்ளேயே ஒரு பள்ளி ஒன்றை புனர் நிர்மாணம் செய்தார்கள் நிர்மாணம் செய்தார்கள் ஒரு பள்ளி ஒன்றை நபி அவர்களுடைய தலைமையிலே கட்டப்பட்ட முதற் பள்ளி குபாஸ்தி மக்கள் இருக்கிறது வரைக்கும் பள்ளி கட்டப்படல அதுக்கான இல்லை பைத்ல ஹாரம் இருந்துச்சன நபி அவர்கள் நாள் தங்கி இருந்த குபாங்கிற இடத்துல முத நபியினுடைய திருக்கரத்தாலும் அவர்களுடைய உழைப்பாலும் அவங்களும் உழைச்சாங்க நபியும் கல்லு தூக்குனாங்க அபி அவர்கள் இந்த நேரத்தில் கவிபாடியதாக கவி பாடியதாகவெல்லாம் வரலாறு இருக்கிறது ஒரு பள்ளி கட்டப்பட்டது நாலு நாள் தங்கிட்டு ரபி உள்ளவள் மாதம் வெள்ளிக்கிழமை காலை அங்கிருந்து பயணப்படுகிறார்கள் வெள்ளிக்கிழமை அப்போதுதான் அன்னைக்குதான் ஜும்மா தொழுகை கடமையாக்கப்பட்டது அன்னைக்குதான் ஜும்மா தொழுகை அன்பிற்குரிய பெருமக்களே ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்டது மேராஜில இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட விட்டுவிட்டேன் தொழுகை என்பது பின்னால உருவான கருத்து ஒரு நாளைக்கு இரண்டு நேராகி இருந்தது என்று குறிப்பிடுகிறார் கடமை மேலாக ஜம்மா இல்லாமல் இருந்தது ஜி கடமை போய்கிட்டே இருக்கும் போது ஒரு கோத்திரம் தங்கி இருக்கிற இடம் குபாவை கடந்து மதினாவுக்கு முன்னால ரெண்டுக்கு இடையில அங்கதான் ஜ நிற கிளம்பாங்கிற கூட்டத்தில் திரட்டுனாங்க முதல் முதலாவதான ஜும்மாவுக்கு ஒரு நூறு ஆண்கள் ஆண்கள்ல முதல் முதலாகவுக்குள்ள வர்றாங்க மதீனா வாசிகள் எல்லாம் மதீனாவினுடைய தலைவாயிலே வந்து காத்து கிடக்கிறாங்க இன்றல்ல நபி அவர்கள் குபாவுக்கு என்னைக்கு வந்துட்டாங்கிற தகவல் தெரிஞ்சுச்சோ அன்னையில இருந்து வந்து வந்து போறது அதிகாலையில் வருவது சூடு ரொம்ப சூடேறது வரைக்கும் நிக்கிறது இனி வரமாட்டாங்க அமர்ந்து இருக்கிற ஒட்டகத்தின் கைத்தை புடிச்சு ஆளாளுக்கு எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க இன்று இருக்கிற மஸிது உருவாகல நபி வந்துதான் இனிமேல் உருவாக்க போறாங்க செட் பண்ணிட்டான் இருக்க வேண்டிய நடக்கிறது அதுக்கப்புறம் நபி அவர்கள் தங்குவதற்காக பக்கத்திலே அருகாமையில் இருந்த அதற்கு அபு ஐயூப் அல்சாரி ரதி அல்லா அன்பு அவர்களுடைய வீடு ஏற்பாடு செய்யப்படுகிறது அபு ஐயூப் அன்சாரி வீட்டுல போய் நபி தங்கலாம் அந்த வீடு ரெண்டு அடுக்கா இருந்துச்சு கீழே ஒரு மேலே அந்த காலத்தில் பரணுன்னு சொல்லுவோம் மாடி கட்டடம் ஒன்று இருக்கிறது அந்த பட்டைகள் இதெல்லாம் வச்சு மேலே தங்குறது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நபி அவர்கள் மேலே தங்கி இருந்தாங்க அதற்கு அபோயுசாரி குடும்பம் கீழே தங்கி இருந்துச்சு அபோயூகளுசாரி வேண்டிக்கிட்டாங்க அல்லாஹ் திருத்து உங்களை சந்திக்க நிறைய பேர் வர்றாங்க நீங்கள் கீழே இருந்துக்கோங்க நாங்கள் மேலே போய்க்கிறோம் நபி அவர்கள் மறுத்துட்டாங்க நீங்க கீழே இருக்கங்க அபோயூபுல் அன்சாரி ரதியாஹ் அவர்கள் தான் நபி அவர்களுடைய குடும்பம் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னால நபி அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற உபசரிக்கிற பாகியத்தையும் பறக்கத்தையும் பெற்றவர் அபு ஐயூபுல் அன்சாரி ரதியாஹும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கிறது இந்த டீம்ல நாலே நாலு பேர் தான் நபி வந்திருக்கிறாங்க நபி கூட நண்பர் அபுபக்கர் வந்திருக்கிறாங்க அபுபக்கருடைய அடிமை வந்திருக்கிறாரு ஆமிருக்கிறாரு வழிகாட்டுவதற்காக வந்து அப்துல்லா அஹிம் உரைத்து திரும்ப போயிட்டார் வந்து சில நாட்கள் கொஞ்ச நாட்கள் எத்தனை நாட்கள் நாட்கள் வரையறுத்து சொல்லப்படவில்லை கொஞ்ச நாட்கள் கழித்து நபியனுடைய குடும்பமும் மூத்த மகள் அன்னை ஜைனால் ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கொடுக்கப்பட்டிருந்து அபுல் ஆஸ் இந்த முஸ்லிமாக மாறலு சொன்னாலும் தம்பதியர்கள் இன்னும் பிரித்து வைக்கப்படல அதனால நபி கூட கணவன் கூடியினுடைய ரெண்டு குழந்தை இருக்கிறாங்க நபியனுடைய மனைவியாக இப்போது அன்னை இன்னும் குடும்ப இரண்டு மக்கள்வியனுடைய மனைவி மகன் நபியினுடைய அடிமை அல்லது பராமரிப்பு தாய் அன்னை எல்லா இந்த அஞ்சு பேரும் குடும்பம் குடும்பம் யாருன்னு கேட்டீங்கன்னா அபுபக்கரதி மனைவி அவங்களுடைய மகன் அப்துல்லாஹி அபுபக்கர் அபுபக்கரதி அல்லாருடைய இவங்க வர்றாங்க இவர்கள் எல்லாம் ஒரு டீமா கிளம்பி வர்றாங்க மதினாவுக்கு வந்தவுடனே அவர்கள் குடும்பமாக பிரிந்துகள் நடக்கிறது ஓட்டை வழியாக எட்டி பார்க்கிறார் வீட்டுக்கு அருகாமையில வீட்டுக்கு அருகாமையில இன்னைக்கு ஹஜுக்கு போற ஜியாரத்துக்கு போற ஹாஜிகளுக்கு தெரியும் நபியினுடைய நபியினுடைய ஜியாரத்துக்காக நாம் நுழைகிற கேட்டிலிருந்து நேர நின்று பார்த்தோம்னா வழிகாட்ட வந்தபுயாரி வீட்டில இருந்து எட்டி பார்க்கிறாங்க ஒரு காலி இடம் தெரிகிறது காலி மைதானம் நபி கேட்டாங்க இந்த காலி அந்த மைதானம் தான் நபி வரும்போது நபியினுடைய ஒட்டகம் அங்கே போய் படுத்த மைதானம் நபி கேட்டாங்க இந்த மைதானம் யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டாங்க சொல்லப்பட்டது இது இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது அனாதை பருவ வயதை அடையாத சிறுவர்கள் நபி அந்த ரெண்டு சிறுவர்களையும் அவர்களை பராமரிக்கின்ற பொறுப்புதாரிகளையும் கூப்பிட்டு விட்டாங்க கூப்பிட்டு விட்டு இந்த இடத்த பள்ளிக்கு கொடுத்துடலாமேன்னு முத முத பண்ணாங்க அந்த இடத்த நபி அவர்கள் விலை கொடுத்து ரேட்டுக்கு தான் கேட்டாங்க ரெண்டு சிறுவர்களும் உருவத்தில் சிறுவர்களானாலும் குணத்திலும் பக்குவத்திலும் மிக என்பதை காட்டுவதற்காக அல்லாஹின் தூதரே நாங்கள் உங்களுக்கு அன்பளிப்பா தரணும் அன்பளிப்பா வேணாம் பல விளக்கங்கள் சொல்லப்படும் அதில் ஒரு கருத்து அனாதை சிறுவர்களுடைய சொத்தை நபி வாங்கிட்டாங்கன்னு வந்துடக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு சொந்தமானது பள்ளிக்கு வாங்குகின்ற இடம் எல்லோருடைய பங்களிப்பிலும் இருக்க வேண்டுமே தவிர இனையாக வந்ததாகவும் இருக்கக்கூடாது பள்ளிக்கு இடம் வாங்குறது ஒரு இடம் பள்ளியா தொடருதுன்னா அது தயாரி தொடரப் போகிறது அதிலே பலருடைய பங்களிப்பு இருக்கணும் இன்னும் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது விலை பேசி ரேட்டு பேசி அந்த சிறுவர்களுடைய இடத்தை வாங்கி நம்பி முத பள்ளி கட்டினாங்க அங்கே பள்ளி உதயமாகிறது ஐந்து மாதம் முழுமையாக முடிந்து ஆறாவது மாதம் மாதத்திலே சவ்வால் மாதத்திலே அன்னை ஆயுஷா சித்தியகாரதியாகும் அவர்கள் உடைய வாழ்வு தொடருகிறது நபையும் ஆயிஷா சித்தியகாரதிய வாழ்க்கை தொடரு ஒரே ஒரு தகவல் ஆயிஷா சித்தியகா நாயகம் அவங்க வாழ்க்கையை தொடர்ந்தது ஆண்டு வாழ்க்கை முடிந்தது பாத்தீங்கன்னா பதினொன்றாவது ஆண்டு பதினொன்றாவது ஆண்டு ரபிள் அபல் மாதம் பத்து வருஷம் கூட நிறைவா முடியல பத்து வருஷத்துக்கு கூட சுமார் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் குறைவு பத்து வருஷம் மட்டும்தான் வாழ்ந்தாங்க அவர்கள் நவியை இழக்கும் போது அவர்களுக்கு வயது சுமார் பதினெட்டு நடப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது பதினெட்டு வயசு நடப்பில் இருந்துச்சு நபி இந்த துணியாவை விட்டு மரணிக்கும் போது நபியினுடைய ஜீவிய காலத்திலேயே அன்னாருடைய மனைவிமார்களில் ரெண்டு மனைவி அன்னை ஹதிஜாராகிறதுலாகுமார் ஜெயின பிரதில்லாகுமார் ரெண்டு பேர் வப்பாத்தாயிருந்தாங்க நபி மௌத்தாகும் போது அவங்களுடைய மனைவியர்களில் ஒன்பது மனைவிமார்கள் ஹயாத்தோடு இருந்தாங்க இந்த ஒன்பது மனைவிமார்களிலேயே நடக்கல யாருமே திருமணம் செஞ்சுக்கல ஏன் திருமணம் செய்யலடா திருமணம் செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை ஏன் மார்க்கத்தில் அனுமதி இல்லை நபியினுடைய மனைவிமார்கள் இந்த உண்மத்துல உள்ள எல்லா ஆண்களுக்கும் ஆண்மார்களுக்கும் தாய்மார்கள் உடைய மனைவி மாதிரி அல்ல தாயே அபுபக்கருடைய பிறப்பால் அபுபக்கருடைய மகளாக இருக்கலாம் ஆயிஷா ஈமால் கொள்கையால் அபுபக்கருடைய தாய் பிறப்பால் மகள் ஈமானால் தாய் சொல்லுவார்கள் எல்லா முக்மீன்களுக்கும் இரண்டு தாய்மார்கள் ஒன்னு பிறப்பால் ஒரு தாய் இன்னொன்று ஈமானால் ஒரு தாய் எல்லா முக்மீன்களுக்கும் எப்படி மொழி இரண்டு மொழியோ நம்முடைய தாய் மொழி ஒன்று நமது ஈமானிய மொழி ஒன்று நம்முடைய தாய்மொழி எந்த நாட்டில எந்த மொழியில பிறகு தாய்மொழி நம்முடைய மொழி அரபு மொழி ஏனென்றால் நம்முடைய மார்க்கத்தின் பூர்வீக சொத்துக்கள் அரபில ஈமானிய மொழி அரபு மொழி அந்த மாதிரி ஒவ்வொரு மின் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாத்துக்குமே இரண்டு பெற்றோர்கள் ஒன்று நம்முடைய இரத்த வழிச்சொந்தம் இன்னொன்று நம்முடைய ஈமான் வழிச்சொந்தம் நம்முடைய ஈமாளில் நமக்கு பெற்றோர்கள் எந்தகனாவது தன்னுடைய தாயை கல்யாணம் பண்ண முடியுமா எந்த தாயாவது மகனை கல்யாணம் பண்ணுவாங்க என்று தெரியவில்லை எப்படி ஓதுவார்கள் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்ததா நபி முக்மீன்களுக்கு அவங்களுடைய உயர் உடைமைகளை விடவும் மேலானவங்க நம்முடைய நபி நமக்கு தந்தை அன்பிற்குரிய பெருமக்களே நபியினுடைய வாழ்வு மதீனாவுக்கு வந்த முதல் வருடம் சவால் மாதத்தில் இருந்து அன்னைய ஆகிஷாரதை எல்லா அவர்களோடு வாழ்வு தொடர்கிறது அல்லாஹு மார்க்கத்தை முழுமையாக விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை அமைத்தருள்வாராக எல்லாருடைய அருளுக்கும் எல்லாருடைய ரகமத்திற்கும் நன்மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகள்